ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசி ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் ஷிராங்கரதலப்புல வரிசையா பார்த்தனோம் அதில மகாபிரோகாழ்டே ஒரு அனுபவம் ஒருத்தர் சொன்னார் மேற்கொண்டு என்ன நடந்ததுன்னா ராத்திரி பெரியவா மடத்திலேயே தங்க சொல்லிட்டா அந்த தம்பதிகளை மறுநாளைக்கு காலம்புற ரொம்ப சந்தோஷமாக ரெண்டு பேரும் எழுந்து வந்த வந்து பெரியவாழ்கிட்ட நமஸ்காரம் பண்ணி பெரியவாழ்கிட்ட எழுந்து பிரசாதம் எல்லாம் ரொம்ப வாங்கிட்டு சந்தோஷமாக கிளம்பி போனான் சுற்றி இருந்தவாளுக்கெல்லாம் இவள் எப்போ பெரியவாழ்கிட்ட வந்து பேசினா பிரிவா அதற்கு ஒரு தீர்வு எப்படி சொன்னான்னு பாக்கி பேர் எல்லாருக்கும் சந்தேகம் ஆனால் அங்கே என்ன நடந்தது அப்படின்னா ராத்திரி பெரியவா அங்கேயே படுத்துக்க சொல்லிவிட்டா காலம்புற ராத்திரி தூக்கத்தில் அவளுக்கு இந்த இந்த ஒரு குழப்பத்துக்கு பதில் கிடச்சிடுச்சு அவர்களுடைய மனசு மகா பிரிவாக்களுடைய மனசு எல்லா மனசும் ஒன்றாக எடுத்து முதல் நாள் ராத்திரி என்ன நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குழப்பம்னா அந்த குழப்பத்திற்கு தீர்வு நமக்கு மனசு தான் காண்பிக்கும் காட்டும் அந்த மனசு வந்து அந்த தீர்வை நமக்கு காண்பிக்கிறதுக்கு மகான்களுடைய அனுகிரகம் ஞானிகளுடைய அனுகிரகம் நமக்கு வேணும் அதற்குத்தான் ஞானிகளை பார்த்தால் நமஸ்காரம் பண்ணுறது சன்னியாசிகளை பார்த்தால் நமஸ்காரம் எதற்கு அப்படின்னா மனோபலத்தை வளர்த்துக்கிறதுக்காகத்தான் நம்முடைய மனசுக்கு தெரியும் எது சரி எது தப்புங்கிறது ஒவ்வொருவருடைய மனதும் தீர்மானிக்க முடியும் ஆனால் அதை நாம் செயலெழுந்து வச்சுட்டுருக்கோம் நம்முடைய மனசை இந்த குதிரை மாதிரி குதிரை என்ன பண்ணோம்னா இயற்கையாக ரொம்ப சக்தி உடையது குதிரை அதான் ஹார்ஸ் பவர்னு சொல்கிறது ஓடுற மோட்டார்களுக்கெல்லாம் பவர் சொல்கிற பொழுது ஹார்ஸ் பவர்னு சொல்லுவான் குதிரையினுடைய வேகத்திறன் ஏன்னா குதிரைக்கு எல்லா விஷயங்கள்லேயும் பலம் ஜாஸ்தி ஓட ஆரம்பித்ததுன்னா அதனுடைய வேகம் ஜாஸ்தி அதனுடைய உடம்பு ரொம்ப அது கரெக்டாக வச்சுக்கும் குதிரை ஒரு சாப்பாடு போட்டால் சாப்பிட்டுட்டே இருக்காது குதிரை ஒரு ஒரு முக்கால் வயிறு சாப்பிட்ட உடனே போகிறோம்னு ஆகையினால்தான் குதிரைக்கு உடம்பு ஸ்டிஃபாக இருக்கும் பார்த்தாலே தெரியும் தொந்தியும் தொப்பையும் ஒரே புத குதிரையை பார்க்கவே முடியாது அவ்வளோ அழகாக வச்சுக்கும் அது உடம்பை அந்த குதிரையை நாம் வண்டியில் கட்டி அதை கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் என்ன அதற்கு வேகம் ஜாஸ்தி பலம் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அதை நம்ம அளவுக்கு அதை வழுுவிழுந்து கொண்டு வரும் அதுக்கு என்ன பண்ணுவான்னா கொல்லு வைக்கிறது கொல்லுன்னு ஒரு தானியம் அதை கஞ்சியாக பண்ணி அல்லது பவுடராக பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் அதற்கு கொடுக்கறது கொல்லு கொல்லு என்ன பண்ணோம்னு கேட்டால் உடம்பு கட்டுப்பாடாக இருக்குங்கிறது ஒன்றும் கண்ணை பார்வையை குறைக்கணுது தூரப்பார்வையை குறைக்கும் கொள்ளு தூரப்பார்வை ரொம்ப ஜாஸ்தி குதிரைக்கு கண் பார்வை பலம் ஜாஸ்தி ரொம்ப தூரம் பார்க்கக்கூடிய சக்தி குதிரைக்கு உண்டு அது ரொம்ப தூரம் பார்த்ததுன்னா அது பார்க்குற தூரத்துக்கு ஓட ஆரம்பிச்சிடும் அதனுடைய பார்வையை குறைக்கிறதுக்காகத்தான் கொள்ளு கொடுக்கறது கொள்ளு கொடுத்துட்டே வந்தால் அதற்கு கண் பார்வை குறையும் அதற்கு தகுந்தாப்புல அது மெதுவாக ஓடும் இல்லைன்னா ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிடும் குதிரை அது போல தான் குதிரைக்கு உதாகரணமாக மனசை சொல்கிறது குதிரைக்கு தூங்க வேண்டிய அவசியமே கிடையாது படுத்துண்டு உக்காந்து தூங்குறதுங்கிறது குதிரைக்கு கிடையாது என்ன பண்ணுற வழக்கம்னா ஆத்தங்கரைக்கு அசின்போவா குதிரையை அது அங்கே இருக்கிற மணலில் போய் உருண்டும் நாலு தடவை உருண்டு எழுந்ததுன்னா ஆறு மணி நேரம் தூங்கின தெம்பு கிடச்சிடும் குதிரைக்கு அப்படி ஒரு சக்தி அதுக்கு இருக்குது குதிரைக்கு அதுபோல் தான் நம்முடைய மனசு நம்முடைய மனதுக்கு ரொம்ப சக்திகள் ஜாஸ்தி நம் நமக்கு இருக்கிற குழப்பங்கள் அத்தனைக்கும் தீர்வு சொல்லும் நம்முடைய உடல் அது காட்டிகிட்டே இருக்கும் மனசு அதை நமக்கு எழுப்புறவா அதை நமக்கு காட்டுறவா தான் ஞானிகள் அப்படிதான் மகாபிரிவாளும் நமக்கு அனுகிரகம் பண்ணுறாள் அப்பப்போ நமக்கு நிறையா குழப்பங்களுக்கு தீர்வு கொடுக்குற அந்த தம்பதிகள் என்ன பண்ணினான்னா அவளுக்கு எப்படி தீர்வு கிடைச்சிது அப்படின்னா நேராக ஆற்றுக்கு போனான் அந்த பொண்ணை கூப்பிட்டு நீ மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுற நாங்கள் அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைச்சோம் நீ முதல்லையே இதை சொல்லி சொல்லியிருந்தால் அது மாதிரியே தீர்மானம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இப்போ பத்திரிக்கை போட்டு இவ்வளோ தூரம் வந்தாச்சு இப்போ தீர்மானம் பண்ண வேண்டியவ நாங்கள் இல்லை நீ தான் தீர்மானம் பண்ணணும் அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறதா மாமா பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதான்னு நீயே தீர்மானம் பண்ணுன்னு பொண்ணுக்கிட்டயே விட்டுட்டா அந்த பொறுப்பை அந்த பொண்ணு என்ன பண்ணினா உடனே வாழ்கிட்ட நீங்கள் அத்தை கல்யாணம் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க நான் மாமா பையன்ட்ட நான் பேசிக்கிறேன்னு அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மாமா பையனை கூப்பிட்டு எங்கள் அப்பா அம்மா அவனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி பேசி ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்துட்டா ஆகையினாலே நான் அத்தை பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த பொண்ணே அந்த பையன்கிட்ட பேசி முடிச்சுருட்டா இந்த விஷயத்தை இவா போய் அதில் நுழையாமல் அந்த பொண்ணே இந்த விஷயத்தை தீர்மானம் பண்ணிவிட்டான்னா என்ன காரணம் மகாபெரிவாளுடைய அனுகிரகம் இன்னும் இவாலும் சரியான சமயத்தில் அந்த பொண்ணுகிட்ட போய் பார்த்து பேசி அந்த பொண்ணே தீர்மானம் பண்ணும்படியாக வந்தது இந்த எண்ணம் நமக்கு முதல்ல வர வராதான்னு வரும் ஆனால் நாம் மனசை ரொம்ப மழுக்கி வச்சுருக்கோம் அதை நமக்கு காட்டுறவாதான் மகா பிரிவா மகாபிரிவாக புதுஷாக நமக்கு ஒன்றும் அனுகிரகம் பண்ணல நம்மள்கிட்ட இருக்கிறத காட்டுறா அப்படி ஒரு குடும்பத்துக்கு பிரிவாக அனுகிரகம் பண்ணினார்னு ஒருத்தர் அனுபவங்களை சொல்லிகிட்டு இருந்தார் அப்படி நிறையா தர்மங்களை நமக்கு மகா பிரிவாக நிறையா இடங்களில் காட்டியிருக்க அப்படி புராணங்களில் ஸ்ராத்தினுடைய பெருமைகள் நிறையா சொல்லப்படுறது இந்த ஸ்ராத்தம் பண்ணுறதுனால மனோபலம் ஜாஸ்தியாக ஆறுது அப்படிங்கிறதுக்கு சரித்திரங்கள் இருக்குது இந்த குழந்தைகளுக்கு கல்யாணத்தை கொடுக்குறவா பிதற்கள் தான் பித்தர்களுடைய அனுகிரகம் கல்யாணமே ஆகாது குழந்தைகளுக்கு அப்படிங்கிறதுக்கும் மகாபாரதத்தில் ஒரு சம்பவம் இருக்குது அதை தான் அடுத்ததாக பார்க்க போகிறோம் என்னென்னா ஜரத்காரூன்னு ஒருத்தர் அவர் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப வைராக்கியசாலி வைராக்கியம் ஜாஸ்தியாக இருக்குது எதுலேயும் ஆசை இல்லை இந்த நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு ஒன்று உண்டு அது இந்த கலியில் கிடையாது பாக்கி யுகங்கள்லே உண்டு நைஷ்டிக பிரம்மச்சரியம்னு கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாகவே வாழறதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறது அது ஒரு விரதமாகவே சொல்லியிருக்கா தர்மசாஸ்திரத்தில் நான் கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியாக இருக்கேன்னு விரதம் பண்ணிட்டு பீஷ்மாச்சாரியால் பண்ணது மாதிரி சங்கல்பம் பண்ணிட்டு பிரம்மச்சாரியாகவே இருக்கிறது ஆனால் கலி நிஷேதத்தில் நைஷ்டிக பிரம்மச்சரியங்கிறத கூடாதுன்னு சொல்லியிருக்கா அந்த ஜரத்காருங்கிறவர் அந்த நேஷ்டிக பிரம்மச்சரியம் எடுத்துக்கிற அளவில் இருக்கார் அவர் எடுத்துக்கல எடுத்துக்கணுங்கிற அளவில் இருக்கார் அவர் வைராக்கியமாக இருக்கார் பெண்கள் மேலே ஆசையே கிடையாது அவருக்கு எந்த வஸ்துக்கள் மேலேயும் ஆசை கிடையாது இந்த சுக அவருக்கு ஈடுபாடே வரலை அப்படியே அவர் தேசத்துக்கு தேசம் அப்படியே சஞ்சாரம் அப்படியே காடுகள் வழியாக நதி கரைகள் வழியாக அப்படியே பிரச்சாரம் பண்ணிகிட்டே அப்படியே சஞ்சாரம் பண்ணிகிட்டே போகிறேன் மேற்கொண்டு என்ன நடந்ததுங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்